அழைப்பு சந்தர்ப்பம் நம்மை நேசிப்பவர்களுக்காக கொஞ்ச நேரம் செலவிடுவோம் ஏனென்றால் ஒரு நமக்கு நேரம் இருக்கும் பொழுது அவர்கள் நம் அருகில் இல்லாமல் இருந்த நேரிடலாம் விலை அன்பை மட்டும் எப்பொழுதும் புறக்கணிக்க வேண்டாம் அன்புடன் நட்டினையின் கவிதைச் சாரலுக்காக ரேவதி கணேசன்